தலைப்பு பதினெட்டு மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது இந்த மனித தேகத்தில் புருவம் முதலாகிய இடங்களில் உரோமம் தோன்றி நெற்றி முதலாகிய இடங்களில் உரோமம் தோன்றாதிருப்பதற்கு நியாயம் யாதெனில் இத்தேகம் பாதாதி பிரமரந்திர பரியந்தம் வாயுவால் ஆகிய தேகம் மேற்படி வாயுவினுடைய பிரிதிவிகாரியமே தேக ஆதலால் வாயுவின் வர்ணம் செம்மை கருமை நிற உரோமம் பிருத்திவியின் கூறு தேகத்தில் வாயு பிரித்திவி இரண்டும் முக்கிய காரணமானதால் செம்மையும் கருமையுமாகிய உரோமம் உண்டாயிற்று இது நிற்க நரை உண்டாவது தத்துவக்கெடுதியால் இத்தேகத்தில் இருபத்தி ஏழு இடங்களில் வாயுவில் பிருத்திவி தங்கும் அவசியம் மேற்படி இடங்களில் ஆண்பாலுக்கு ரோமம் தோன்றும் மேற்படி இடங்கள் எவை எனில் கபாலம் ஒன்று புருவம் இரண்டு கண்கீழ்மை இரண்டு மேலிமை இரண்டு நாசிக்கு உட்புறம் இரண்டு மீசை ஒன்று மோவாய்கண்ணம் இரண்டு காதுக்கு உட்புறம் ஒன்று இருதயம் ஒன்று கைமூலம் இரண்டு உந்தியின் மேல்ரேகை ஒன்று அடிவயிறு ஒன்று லிங்கத்து அடி ஒன்று புட்டத்தின் கீழ்ப்புறம் ஒன்று தொடை இரண்டு முழந்தால் ஒன்று பாதத்தின் மேலிடம் ஒன்று மேற்படி விரலின் மேலிடம் பலவும் ஒன்று முதுகு இரண்டு விழாப்புறம் இரண்டு முழங்கைக்கு கீழ் இரண்டு கைவிரலின் மேற்புறம் இரண்டு ஆக இருபத்து ஏழு மற்ற இடங்களில் தோன்றுவது தத்துவக்கெடுதி தத்துவங்களின் உட்புற மலங்களே வாயுவின் பிருதிவி ஆதலால் மேற்குறித்த இடங்களில் அக்கினியின் காரியப்பட்ட இடங்களில் தோன்றியும் தோன்றாமலும் அருகி இருக்கின்றது நெற்றியில் தோன்றாதிருப்பது மேற்படி இடத்தில் ஆன்மவிளக்கம் விசேஷமுள்ளது அதை பற்றி மேற்படி இடத்திற்கு விந்துஸ்தானம் என்றும் அறிவிடம் என்றும் லலாடம் என்றும் முச்சுடரிடம் என்றும் முச்சந்தி மூலம் என்றும் நெற்றிக் கண் என்றும் மகாமேரு என்றும் புருவமத்தி என்றும் சிசபா அங்கம் என்றும் பெயர் ஆதலால் விந்து என்பதே ஆன்மா விந்துவின் பீடம் அக்கினி இந்த இரண்டினது காரியமே பிரகாசமாகிய அறிவின் விளக்கம் ஆதலால் ரோமம் அருகி இருக்கிறது பூர்வத்தில் விந்துவும் உத்தரத்தில் நாதமும் இருக்கின்றன விந்து ஆன்மா நாதம் சிவமுமாகின்றன விந்துவுக்கு உத்தரநியாயம் பூர்வநியாயமாவது எல்லா தத்துவங்களுக்கும் புறத்தும் அகத்தும் மற்றும் விளங்கி இதற்கு அனுபவ சித்திகள் திரையோதாந்தம் வரையிலும் உண்டு திரையோதாந்தமாவது யாதெனில் ஜீவசாக்கிரம் மேற்படி சொப்பனம் மேற்படி சுழுத்தி ஆக மூன்று நிர்மல சாக்கிரம் மேற்படி சொப்பனம் மேற்படி சுழுத்தி ஆக மூன்று பர சாக்கிரம் மேற்படி சொப்பனம் மேற்படி சுழுத்தி ஆக மூன்று குரு சாக்கிரம் குரு சொப்பனம் குரு சுழுத்தி குருதுரியம் குரு துரியாதீதம் ஆக ஐந்து ஆகமுத்தம் பதினான்கு இதற்கு மேலும் உள சுத்த சிவ மேற்படி சொப்பனம் மேற்படி சுழுத்தி மேற்படி துரியம் துரியாதீதம் இவை சேருங்கால் ஜீவசாக்கிராதி நீக்கப்படும் இவ்வளவு அனுபவமும் பூர்வத்திலுள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை ஒருவாறு குருதுரிய பரியந்தம் வேதாகமங்களாலும் தத்துவராயர் முதலிய மகான்கள் அனுபவத்தாலும் குறிக்கப்படும் அதற்கு மேற்பட்ட அனுபவம் சுத்த சன்மார்க்கத்தில் சாத்தியம்